தலைப்பு நூற்று நான்கு ஆண்மை இயற்கையாகிய தயாமூல தர்மம் தர்மம் என்பதற்கு பொருள் ஜீவதர்மம் குலதர்மம் சாஸ்திர தர்மம் ஆசாரதர்மம் ஆசிரம தர்மம் சாதி தர்மம் முதலியவாக விரியும் இதில் அதின் உண்மை அதின் தன்மை தன்மை என்பது அதின் சுபாவம் சுபாவம் என்பது இயற்கை குணம் தயை என்பது ஆன்மா ஆதலால் ஆன்மாவுக்கு இயற்கை குணம் தயை ஆன்மாவின் இயற்கை என்பதே தர்மத்திற்கு பொருள் ஆன்மா இயற்கையோடு இருந்தால் சிவமாகலாம் இதை பலவாக தர்மம் என்று பெயரிட்டார்கள் அருள்வெளியாகிய ஆன்மா இயற்கையால் சிவானுபவத்தை பெறுவது உண்மை இதற்கு வேதாகமங்களில் பலபட விரிந்த நாமங்கள் அனந்தம் அவற்றில் சில அருட்சக்தி அருள்வெளி ரிஷபம் தர்மதேவதை அநாதியற்கை குணம் பரஞானம் அகரவுகரம் அருள்நடம் அன்பு ஆன்ம நிகழ்ச்சி சுத்த தத்துவம் ஆன்ம அறிவின் என இதை விரித்தார்கள் அருள் வடிவமாய் சிவமாகிய பின்னமன்றி பூரணமாயிருப்பது நிரதிசயானந்தம் ஆனந்தம் என்பது சந்தோஷம் நிரதிசயம் என்பது ஆனந்தமின்மை ஜீவர்களுக்கு திருப்தி இன்பத்தை நேர்ந்தவரையில் செய்வது ஆனந்தானுபவம் அருள்வெளியின் வடிவாய் உண்மை என்னும் சிகாரமாகிய பதியோடு கூடி மெளனானந்தத்தில் இருப்பதே உண்மை தருமத்தோடு கூடியவன் தேகநஷ்டத்தை அடையமாட்டான் ஆனந்தம் ஆனந்தம் என்பது சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷிப்பித்து தான் அதிசயமென்று நிற்றல்